ி அந்தராய்தாந்தபனமிய வைபவம் தம் நரம் வபுஷி கஜரம் முகே மன்மே கிமம் மஹா குருபிரணு மகேஸ்வரம் தமை ஸ்ரீரவே நமோ குருராத் மூதவிமூரம் ம் ஆய மமாணச்சுஸ்மோலிந்திரிணம்மோப்பஷதம் மாஹம்ிரமையம்மோனா மேஸ் தாத்மேயுதர்மா யி சந்தஷா திமன ஏனாஹுமனோம்ததேவிரம் விதி நேதம் எதிதமு இந்த மந்திரம் தான் நேதிக்கு பாத்தோம் அதித்ஸம்பன அவஸ்தயசாட்சி சன் பஞ்சகோஷ்ண ஒரு சூச்சனை ஒரு இண்டிகேஷனை கொடுக்கிறார் முதல்ல வுளதமான சம்பிரதாயம் விவேகூடாமரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற போது இருக்கு ஒன்று அஸ்தி கஷ்டித் கஷ்டித் அஸ்தி நீ தேடக்கூடிய உண்டு ஒரு பொருள் அந்த பொருள் எப்படி இருக்கு அகம்பிரத்தய லம்பனா அகம்பிரத்திய அகம்பிரத்தயத்தை ஆலம்பிச்சு கொண்டு அகம்பிரத்தியோட பொருளாக தன்னிருப்ப அனுபவமாக தன்னோட கான்சியஸ்னஸோட நேச்சர் ரியல் நேச்சராக இட்ஸ் நேச்சர் எக்ஸிஸ்டன்ஸ் பகவான் ரமண பகவான் பல இடத்துல சொல்றார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் யுவர் ரியல் நேச்சர் தட் இஸ் யுவர் ரியல் நேம் லிபரேஷன் இட் இஸ் யுவர் அனதர் நேம் ஐ இஸ் ரியலை இதெல்லாம் ரொம்ப ரிஷி பச்சனம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து புதிலேந்து வர வார்த்தைகள் இல்லை அதனால் அகம்பிரயத்துக்கு பொருளாக அதுவா அகம் பிரத்யத்தை பிடிச்சுண்டு தான் அதை தெரிஞ்சுக்கணும் அஹம்பிரிவ தாட்சா அகம் பிரத்ய மூலாஷனா அப்படிங்கறதுனால அகம்பிரத்தோட ஸ்வரூபமாக ஏதோ ஒரு பொருள் விளங்கி கொண்டு இருக்கிறது அந்த பொருள் வந்து அவஸ்தாத்திர சாட்சி ஜாக்ரத் சுஷுப்திங்கிற மூன்று அவஸ்தைகளையும் பிரகாசப்படுத்தக்கூடிய சாட்சின் என்ன அர்த்தம்னா அது ஒண்ணுதான் கண்ணு கண்ணுடைய இந்த அக்ஷி இருக்கே இந்த அக்ஷி சொனத்தில் போயிடும் பாக்கிற அக்ஷி சுசுப்தியில இல்லை ஆனா மூன்று அவஸ்தையிலும் மங்கி போகாத ஒரு கண் இருக்கு பிரஜானே திரோவை அந்த அக்ஷி இருக்கே அந்த கண் இருக்கே அதுக்குதான் சாட்சி பேரு அதோட வீக்ஷனம் அதோடு பார்வை லோபிக்கிறதே இல்லை மங்கி போகிறதே இல்லை அஜிம்ஹம் வர்த்ததே அஜிம்ஹம் வர்த்ததை அது ஒருக்காவும் மங்கறதில்லை அது ஒன்னும் குறைஞ்சே எப்பவும் ஒரே போல ஜுவலிச்சுண்டே இருக்கிறதுனால அஸ்திகஷித் ஸ்வயம் நித்தியம் ஸ்வயம் நித்தியம் கஷ்ட அஸ்தி ஸ்வஸ்வரூபமாக நித்திய பொருளாக ஒன்னு இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட புரியும் இதுக்கு ஒன்னும் வந்து பெரிய சாஸ்திர ஞானமோ புத்தியோ சம்ஸ்கிருத பாஷையோ ஒண்ணும் வேண்டாம் நர்சரி கிளாஸ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் நான் சின்ன குழந்தைகள் மூணரை நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைகள்ல ஆச்சரியமா புரிஞ்சுன்றது பார்த்துக்கேன் என்னக்கா மற்றதெல்லாம் புரியறதுக்கு நமக்கு ஏதோ டீடைல்ஸ் வேணும் இதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேண்டா ஆல்ரெடி தெரியற பொருள் யாத்திரியர தேவதாபிரகமித்யுட்யத்தே எல்லாருக்கும் நான் இருக்கின்றேன்கிற உணர்வு இருக்கு எல்லாருக்கும் சந்தேகமே இல்லை பகவான் இருக்கானா இல்லையானு வேணா எல்லாருக்கும் டவுட் வரலாம் பண்ணிவா கூட வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு துன்பம் என்ன காரியம் சுகம் துக்கம் போட்டு தந்து இருக்கான்னு நினைக்கிறத என்ன முதல்ல ஒரு ஆட்டம் போது தூக்கி போடுறது அதான் அவருக்கு நம்ம நம்பறதுனால அவருக்கு ஸ்பெஷலா ஏதோ கிடைக்கிறா போல அதனால அப்படி ஒரு வெளியில எதையோ ஒன்னும் சொல்லல நிஷேதமே பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஜீவன் சொல்றோமே ஜீவனோட இருக்கும் அப்படின்னா என்ன இந்த சரீரம் வந்து இறந்து போயிடுச்சானாக்கா இப்ப என்ன வித்தியாசம் இந்த சரீரம் இப்ப இருக்கு அதுக்கப்புறம் இந்த டெட் பாடினு என்ன வித்தியாசம் இப்ப இந்த பாடிக்குள்ள ஹூ இஸ் லிவிங் ஹூ இஸ் அ லைஃப் கஷ்டிதஸ்தி ஜி பாகவதத்துல இரண்யாஷன் செத்து கிடக்கிறான் எல்லாரும் அழறான் ரொம்ப வேடிக்கை ஏன் அப்படி ஒரு அசுரன் கிட்ட கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு அறிவை வச்சாங்கிறது ஆசரியம் ஞானம் யார்கிட்ட ஸ்புரிக்குன்னே தெரியாது எல்லாரும் அழுதுன்னு இருக்கா இரண்ய கஷிப்பு கேட்கறான் ஏன் அழறையு கேக்குறான் இரண்யாட்சன் செத்து போயிட்டானே அவன் தானே body கிடக்குறானே பாடி கிடக்குங்க அவன்தானே இது கிடக்கறானே அத நீ பார்த்ததே கிடையாது அது இருக்கிறதே அதை பார்க்கல அது போனதுக்கு அப்புறம் போயிடுத்து அழறி அது இருக்கிறத பாரு அஸ்திக் நித்தியம் அகம்பிரத்தயம்பன அகம்பிரத்தயத்துக்கு மூலப்பொருளாக ஒன்று விளங்கிக் கொண்டே இருக்கிறது அவஸ்தாத்திரய சாட்சி மூன்று அவஸ்தைகளுக்கும் கண்ணாக விளக்கக்கூடிய வெளிச்சமாக ஒளியாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது பிரகாசி இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் எப்பதான் பிரகாசம் அறிவே அதோட ஸ்வரூபமாக இருக்கு அது அவஸ்தாத்ரயசாட்சி சன் பஞ்ச கோஷ வில அஞ்சு கோஷங்களையும் தாண்டி வேறுபட்டு விளங்கின்றிருக்கு அந்த பொருளை அது இருக்கிறதுனால அதுல இருந்து தீ அக்னியிலிருந்து பொறிகள் வர போல மனம் கிளம்புறது இந்திரியங்கள் எல்லாம் கிளம்புறது புத்தி கிளம்புறது பிரபஞ்ச பானம் வர்றது தூங்குற போது எதுவும் இல்லை எழுந்திருக்கிற சமயத்தில் முதல்ல நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அந்த எண்ணத்துல இருந்து விரிஞ்சு எண்ணங்கள் வந்தது பாதி விரிஞ்சா கனவுங்கிறோம் நல்லா விரிஞ்சு கொடுத்தா ரூபம் வந்துடுத்து காதால சத்தம் வந்துடுத்து மூக்கால மனம் வந்துடுத்து நாக்கால ருச்சி வந்துடுத்து இந்திரிய வியாபாரங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம் அது அப்படி மூடிக்கிறபோது அப்படியே பொறுத்தும் அது இருக்கிறதுனால அந்த உணர்வு அகம்பிரத்தலம்பனாக அந்த உணர்வை வச்சுட்டுதான் மனம் அப்படிங்கிற மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய சக்தி கிளம்புறது மனசு அப்படிங்குற ஒரு சங்கல்பக்தி அது மனுதே மனசு எப்படி தெரியும் உள்ள மனசுனா யாரும் பார்க்க முடியாது அவனை யாரும் உபதிரவிக்கல ஒரு கொசு கூட கடிக்கல ஏசி ரூம் குள்ள உட்காந்துருக்கான் விசற்கல பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா டென்ஷன் உள்ள போட்டு அது என்ன காட்டுங்க பார்க்கலாம் காட்ட முடியல எல்லாம் சௌக்கியமா இருக்கு எல்லாம் கரெக்டா சாப்பாடு கிடைக்கிறது படுத்துக்கிறது கிடம் இருக்கு வீடு இருக்கு சௌக்கியம் எல்லாத்துக்கும் சௌக்கியத்துக்குள்ள உட்காந்து இவனே அன்கம்ஃபர்டபுளா இருக்கான் மனுதே ஏதோ ஒன்று உள்ள சிந்தை பண்ணிண்டே இருக்கார் ஏதோ ஒண்ணு விசாரம் பண்ணிண்டே இருக்கான் எண்ணின்றே இருக்கான் எண்ணங்களே மனம் யாவிலும் நான் எனும் எண்ணமே மூலமாம் உந்திபர எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் நான்கிற என்ன இந்த நான வச்சுன்னு தான் மனசு வேலை பண்றது இந்த நான வச்சு அது சதா வேலை பண்ணிட்டு இருக்கு நான் நான் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தமிழ்ல நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பால அது நான் வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனா தெரியலேயன் தானே மாம்சபிண்டம் தானே யாரு வாழும் அபிமானிச்சு கஷ்டப்படுறான் என் மனசான மனுதே அந்த ஆத்ம பஸ்து சைத்தன்யத்தை வெஜிடேரியனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவா தெரியுமா தமிழ்காரெல்லாம் நாங்கள் வெஜிடேரிய சைவம்னு பேரு அது ஏன் சைவம்னு பேருனா சிவம் சுத்த சைதன்யத்தை மட்டும் ஆசிரிச்சா தான் வெஜிடேரியன் ஆக முடியும் சுத்தமாக முடியும் மீதி எல்லாம் மாம்சந்தான் அப்ப அந்த சுத்த சிவம் இருக்கே உள்ள இருக்கிற சத்து இருக்கே சித் இருக்கே ஆனந்தம் இருக்கே சத்தாச்சி சுகரூபமான ஒரு வஸ்து இருக்கே அதை மனசுக்கு அந்த மனசு என்ன பண்றது அதை விட்டு வெளியில தாவிண்டே இருக்கு என் மனசான கிரகிக்க முடியலை அதனாலதான் சிரவணம் பண்றது புரியல புரியல இவர் என்ன சொல்ற ஒரு அப்செக்ட் போல ஆத்மாவை தேடுறது உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் பால் பிரன் பகவான் மகர்ஷிய வந்து பார்க்க வந்தபோது என்னெல்லாம் கேட்டார் வெளி வெளிநாட்டுக்காராலும் நம்ம ஊருக்காராலும் சேர்ந்து உலகம் எமேஜின் அப்படி இருக்குல்லாமோ கேட்டார் அவர் பகவான் கிட்ட அப்படி இருப்பாளா அப்படி இருப்பாளா எல்லா கொஸ்டினியும் அப்படியே கூட்டி தள்ளிவிட்டார் பகவான் எல்லாத்தையும் கூட்டி தள்ளி ஏதோ ஆன்சர் கொடுக்க போறாராக்கும் ஆச்சு அங்க ஒண்ணு யாரும் பக்கத்துக்கு போகாதீங்க எடுத்துட்டு வாங்கல என்ன என்ன சொல்லுவாருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வாங்கல இருபத்தி நாலு மணி நேரமும் அவைலபிளா இருக்கார் அங்க இருக்கிற கூலிக்காரெல்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ் தான் கோமணம் கோமணம் வந்து அவதூத வேஷமெல்லாம் போட்டுக்கல அங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா கூலிக்காராலும் அதுதான் போட்டுருப்பா இதான் ஒரு வெள்ளக்காரன் பார்த்து கேட்டார் அந்த பெரிய சுப்பிர ராவு சுப்பிரமணியம் பிள்ளைகிட்ட என்னகார நீங்க தான் எடுத்து கழுத்துல கட்டிக்க மூன்று நாள் பகவான் கிட்ட வந்து நின்று இருந்தார் அவர் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு பக்கத்திலேயே போக முடியல சொல்றான் பெரியவாளை சைக்கிள் சென்சிட்டிவ் நிறைய பெரிய ஸ்காலர்ஸ் பார்த்திருக்கார் ரொம்ப பெரிய யோகிகளை எல்லாம் பார்த்திருக்கார் அதுவரை அன்னைக்கு பிரிட்டிஷ் ரூலா இருக்கிறதுனால எங்க போனாலும் ரெஸ்பெக்ட் இங்கேயா பகவான் பார்க்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அதுவே அவனுக்கு ரொம்ப முதல்ல ரொம்ப ஈகோ ஹர்ட்டா எடுத்து என்ன திரும்பியே பார்க்கல கவனிக்கவே இல்லை ஏதோ ஒரு இங்கேயே கூட ஒரு வெள்ளக்காரன் வந்து உக்காந்தா ரெண்டு பேர் இப்படி பாத்துக்கிற இப்பவே பார்க்கிறேன் கண்டுக்கவே இல்லை திரும்பி கூட பார்க்கல அப்படி இருந்து மூணு நாளுக்கு அப்ப நான் சொல்றான் இன்னும் தடை இல்லை அவர் அவைலபிளா தான் இருக்கார் ஆனா எனக்கு ஒன்னும் அவரோட மௌனம் ரெண்டு ஐ குட் நாட் டேக்கிம் ஆர்டினரி ஹியூமன் பீங் ஐ குட் நாட் தட் ஈஸ் எ பர்சன் வித் ஹூம் யூ கேன் டாக் இன் ஈக்வல் டேர்ம்ஸ் ஏதோ போய் பேசி விடலாம் அப்படின்னு தோணல அதிர்ஷ்ய அபிகம்யா ஈஸியா போகவும் போகல ஆனா போக வரம்ப மீறிண்டு பரிச்சயமானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டா ஏதோ பதில் ஒரு பதிலும் இவ்வளவும் கேட்கிற ஆள உனக்கு தெரியுமா அப்படின்னு தெரியுமே என்ன தெரியுமே எனக்கு நான் தான் இவன் அவன் யாரு இந்த நான் இதெல்லாம் சொல்ற நான் யாரு மற்ற கொஸ்டின்லாம் புத்தகத்துல கிடைக்கும் இது காட்டி கொடுக்கத்தானே தேசிகனம் நம்மளால கவனிக்க முடியாத ஒரு சென்டர் யார் ஈவன் இந்த நான்குறது என்ன கொஞ்ச நேரத்துல அந்த பகவானுடைய அருள் கிருபா சக்தியில அந்த கவனம் போயிடுது ஆச்சரியப்பட்டு போயிட்டான் என்ன எதை எதையோ எங்கெங்க போய் தேடுறேன் எல்லாம் விஜ்யாதாரம் அரே கேன விஜாநித் அப்படின்னு உப்பாத்தையும் விஜயானம் எல்லாம் வருது இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் விஜாதாரம் அரே கேன விஜானியாத் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவனே இப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவை இப்படி தெரிஞ்சுக்கு விஜாதாரம் அரே கேன விஜானியாத் நினச்சுக்கிறோம் வேதாந்த என்ன சொல்றதுன்னா மெடிடேட்டர் இஸ் இம்பார்டன்ட் ஹூ இஸ் தர் ஹூஸ் டு மெடிடேட்டர் ஐ ஹாவ் எ டவுட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினர் உன்னோட அட்டன்ஷனை வந்து எண்ண அலைகள்லயே நீ வச்சுருக்க வெளியில வச்சுருக்கிறான் லௌகிகம் சாதகன் என்ன பண்றான்னு எடுத்து மனசுக்குள்ள வச்சுக்கிறான் மனசில் எண்ணங்கள் வருது தாட்ஸ் வருது அது வருது எல்லாம் தெரியறது அவளுக்கு முதல்ல அதே தெரியாது நமக்கு இல்லையா கவலை இல்லாமல் இருந்துட்டு இருந்தோம் வெளியில தியானம் பண்ண ஆரம்பிச்சா உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் தெரியறது இவ்வளவு குப்பை இருக்குன்னு இப்ப தெரிஞ்சது மனசுல இருக்கிற தாட்ஸ் எல்லாம் தெரியறது பகவான் என்ன சொல்ற அந்த மனசும் குப்படி நீ அல்லவோ இந்த மனமும் நீ அல்ல இந்த மனசு அலைகளுக்கெல்லாம் மூலமா இருக்கிற வஸ்து அதையெல்லாம் யாரு பிரகாசப்படுத்தின்னு அதுக்கு பின்னால ஒரு வஸ்து இருக்கு அது என்ன சிந்திக்கிறவன் யாரு தெரிஞ்சுக்கிறவன் யாரு ஏனாகு மனோமதம் காமம் சங்கல்பம் விசிகிதா ஸ்ரத்தா அஸ்ரத்தா எல்லாம் சொல்றது காம சங்கல்போ விசாத்தா அஸ்ரத்தா திரு அதிருதி சர்வம் மன ஏவ மைண்ட் தான் லாத்தியமா சேர்த்தி மனசுங்கனோ அந்த மனசோ ஏதோ ஒரு சைத்தன்ய ஜோதியினால பிரகாஷிப்பிக்கப்பட்டு பிரகாசிக்கிறது மனச அடக்கி நிச்சலம் பண்ணிவிட்டு அந்த வஸ்துவை பார்க்கலாம் அதுதான் யோக மார்க்கம் யோக சித்தவருத்தி நிரோதா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படி இல்லையானால் மனம் வேலை பண்ற போதே ஒவ்வொரு எண்ண அலைகளுக்கும் நடுப்புல ஏதோ ஒரு கேப் இருக்கு தேர் ஆர் மோமெண்ட்ஸ் ஆர் there is no தாட் கம்ப்ளீட்டா தாட் இல்லை ஒவ்வொரு தாட்டுக்கும் நடுப்புல கேப் இருந்துதான் இருக்கு நிறைய கேப் இருக்கு நமக்கு தெரியலாம் கண்டிநூஸ் தாட் யாராலையுமே இருக்க முடியாது ஒரு மாங்காய் நினைச்சா அதுக்கப்புறம் மரத்தை நினைக்கிறோம் அப்புறம் மாங்காயோட விலைய பத்தி நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் நடுப்புல கேப் இருக்கும இருக்கிற மூமெண்ட் நிச்சலமான க்ஷணங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் நம்ம கொஞ்சம் அந்த தாட் ஆக்சுவலா ஒரு டுவெண்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு எயிட்டி பர்சன்ட் நிச்சலம் இருக்கு தெரியல தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிற தாட் வந்து ஆயிட்டாலே உங்களால தாங்க முடியாது பைத்தியம் பிடிச்சுடுவோம் அந்த ஸ்பேஸ் நம்ம கண்ணுல ஸ்பேஸ் இருக்கு சொல்ல மாட்டேங்கிறோம் ரூம்ல ஒண்ணும் இல்லையா அது மாதிரி அதுல என்ன நெனப்பு வர்த்ததா இது இருக்கு அது இருக்கு சொல்றோம் அந்த நினப்பு எந்த அதிஷ்டானத்துல வர்றதோ அந்த அதிஷ்டானத்தை பத்தி நாம வந்து கவலைப்படலுவலா அந்த அதிஷ்டானம் இருக்கு அதுதான் ஆத்மா அதத்தான் நாம அனுபவிச்சுருக்கோம் சதா அனுபவிச்சுருக்கோம் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அனுபவம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் எண்ண அலைகள் எல்லாம் ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி வந்துட்டு வந்துட்டு போறதே தவிர அதெல்லாம் நித்தியம் இல்லை ஒரு சினிமாவும் ஸ்கிரீன்ல ஒட்டிக்காது சினிமா தியேட்டர்ல பழைய சினிமா ஒட்டின்னு இருந்தா அப்பத்த சினிமா எப்படி பார்க்க முடியும் உங்களுக்கு அது கிடையக்கூடிய பழைய சினிமாலாம் வந்தா நீங்க ஸ்கிரீன்ல பாக்க முடியுமா இல்லையா ஏதோ எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கோங்கிறோம் ஏதாவது ஜென்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த பர்சனாலிட்டி இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறோமே நம்மளோட இந்த பர்சனாலிட்டிக்கு என்னோட லைஃப் ரொம்ப கஷ்டம் இது நீங்க உங்களுக்கு ஒரு நாலு ஜென்மா காட்டி தந்தா ஆச்சரியமா இருக்கும் இதே மாதிரி போன ஜென்மாவில கவலைப்பட்டிருக்கேன் அந்த ஆசாமியே இல்லப்போ அந்த ஆசாமியை இப்போ உங்களுக்கு வேற ஒரு ரூபத்துல கொண்டு வந்து நிறுத்தி தெரிஞ்சுதான் உங்களுக்கு கேட்டேன் தெரியல நீங்களேதான் யோக வாசிஷ்டத்துல வெறும் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் அவளே பாப்பா வேற ஒரு ஜென்மா ரூபத்துல அப்படி பார்த்தானாக்கா அவனை பரிச்சயப்பட்டு பக்கத்துல உட்கார பிடிக்கல சார் நல்லாவே சரியாவே நீதான் பூர்வம் வேற ஆனது எப்படி அந்த போன ஜென்மாவில் இருக்கிற உங்க வக்தித்வத்தை கொண்டு வந்தா உங்களுக்கு இப்ப சம்பந்தமே இல்லையோ அதுபோல இப்ப இருக்கிற இந்த வெக்தித்வும் அந்த உள்ள இருக்கிற பொருள் ஒட்டவே இல்லை சம்பந்தமே இல்லை அது பாட்டுக்கு தோன்றது மறைஞ்சு போயிட்டு இருக்கு அதுதான் சிதாபாசம் உங்க சாய்ஸ் என்ன இந்த சிதாபாசங்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமா சித்து கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சித்து கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிண்டா முக்தி சிதாபாசம் கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிண்டா ஜென்ம அடித்துலாம் கவலைப்பட்டு மாறி அலை மோதி அந்த அதிஷ்டானமாய் இருக்கிற சித்தோ பரிணாமம் மாறுபாடு இல்லாம சதா ஏகம் அயமாக ஜலிக்க அந்த அதினாத்துல இருந்துட்டே இருக்கு அதுல நானு எண்ணம் அதுல நிறைய நெனைப்புகள் அந்த நெனைப்புகளுக்கெல்லாம் நடுப்புல இந்த நான்கு குத்தியில எல்லா நெனைப்பையும் கட்டி இருக்கு இதுதான் பகவான் சொன்னார் ஊனாருடல் இதுவே நானாம் எனும் நினைவே நானான் நினைவுகள் சேரோர் நார் பல நினப்புகளை சேர்த்தி இதெல்லாம் சேர்த்தி வச்சு கட்டி ஒரு இமேஜ் அதுக்கு மூலாண்வேஷனம் பண்ணி பார்க்கிற போது நான் யார் இடம் ஏது என்று உட்போனால் இந்த நான் யாருப்பா நான் எங்கிருந்து உதிக்கிறது அப்படின்னு ஹிரதயத்துக்குள் ஆழ்ந்து மூழ்கினால் நினைவுகள் போய் அந்த அகங்காரம் போய் நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஜானமே அந்த அகங்காரம் எங்கிருந்து உதிக்கிறது அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உள்ள ஆராய்ந்து பார்க்க மனம் அப்படின்னு நாம எதை கூப்பிடுறோமோ அந்த மனம் தன் பிறப்பிடத்தில் அடங்க கயரை பார்த்தா பாம்பு மறையற போல சத்த பார்த்துதான அது மேல ஆரோபிதமாக இருக்கிற நாம ரூபமாயிருக்கிற மைண்டு மறைஞ்சு அந்த இருப்பு தெளிவப்படுறது அதுல அது இருக்கிறதுனால மனசு தோன்றது அதுல ஆச்சரியமான ஒரு சக்தி மனம் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு சக்தி உதிச்சு அதை பலதா பண்றது இந்திரியங்களாவும் மனமாவும் காட்டுறது அருணாச்சல அக்ஷரமண மாலையில் பகவான் ஒரு பாடல் சாதகர்களைப் போல சொல்றார் பகவான் சாதகர்களைப் போல எங்கேயுமே பாடவே இல்லை ஐதர் பக்தன் பாடுவார சித்த நிலையில் பாடியிருக்காரே தவிர அந்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ஐம்புல கல்வர் அகத்தினர் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல அஞ்சு இந்திரியங்களாலையும் விஷயங்கள் உள்ள புகுந்துக்கிறது உள்ள புகுந்துண்டு எனக்கு பலவித எண்ண உண்டு பண்றது ஒரு வீட்டுல எஜமானன் இருக்கிறத திருடம் முடியாது எஜமானன் இல்லாததுனால தானே இப்ப இதுக்குள்ள கள்ளன் வரா ஐந்து கள்வர்கள் அஞ்சு கள்ளம் வரா அகத்தி நீ இல்லையோ அருணாச்சல நீ உள்ள இல்லையா பா அப்படின்னு ஒரு பாடல் அடுத்த பாடல் பகவான் சொல்றார் ஒருவன் ஆம் உன்னை ஒழித்து எவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சல அப்படின்னு அத்வயமா இருக்கிற ஒரு பொருள் தான் இருக்கு அந்த பொருளை விட்டு இரண்டாவது ஒரு பொருள் இங்கிருந்து வந்தது அந்த ஆத்மாவிலிருந்து அந்நியமான பொருள் இருக்குங்கிறது சூது ஷூதுனாக்கா பொய் ஏமாற்றம் தடுமாற்றம் பாகவதம் உபதேசம் பண்றார் நாரதர் வியாசருக்கு ரொம்ப அத்தமான ஸ்லோகம் அத்வைத்தோட சிகரம் அது நான் மகாபாரதம் எழுதினாரோ இல்லையோ வியாசர் பூரா விகல்பந்தான் இவன் அவன்கொந்தான் அதற்கொந்தா இதக்கொந்தான் அண்ட பொலிக்ஸ் யுத்தம் அதுக்கடையில என்ன தர்மம் சொல்லிட்டு ஒன்னும் ஏச மாட்டேங்கிறது யாருக்கும் நான் தர்மம் தானே சொன்னேங்கிறார் வியாசன் ஜுகுப்சிதம் தர்ம கிருத்தியும் சாசத அப்படின்னு என்னவ தர்மம் சொல்லிட்டு அதனாலேயே அவனுக்கு எது தர்மம்னே தெரிய மாட்டேங்கிறது தலை குத்தி நிக்கிறான்